மாறிடாத மானேசராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு புடமிடும் குகை refiners fire வாசிக்க வேண்டிய பகுதி ரோமர் எட்டாமத்தியாயம் 18 முதல் 23 இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன் மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது அதே நன்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினு விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுவாதினத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல கீழ்ப்படுத்தினவர் அலையே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் முப்பத்தி முதல் முப்பத்தி வசனங்கள் உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்ரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாயிருக்கிறோம் மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டி நம்முடைய கர்த்தராய கிறிஸ்து இயேசுவனில்ல தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் என்று பவுல் சொன்னான் என்று நிச்சயத்திருக்கிறோம் என்று நாம் சொல்வோம் இன்றைய மனநவசனம் ரெண்டு மொத்தி மூன்று பன்னிரண்டு கிறிஸ்து இயேசுக்குள் இறைப்பற்றுடன் வாழ விரும்புவோர் அனைவரும் இன்னல் All who desire to live godly in Christ Jesus will suffer persecution. பாடுகள் என்னும் பள்ளிக்கு எந்த கிறிஸ்தவனும் தப்ப முடியாது அது கடவுளின் திட்டத்தில் ஒரு பகுதி மனதிலும் உடலிலும் இயேசுவுக்கு அடுத்து யோபுவைப் போல் பாடனுபவித்தது எவருமிலர் அவன் தன்னுடைய பாடுகளை எவ்விதமாக சமாளித்தான் என்று ஒரு சில சத்தியங்களை நாம் இன்று புரிந்து கொள்வது புடமிடும் குகை வழியாய் செல்லுகிற நமக்கு அது பெரும் பயன் அளிக்கும் முதலாவது தான் எதிர்கொண்ட எல்லா துன்பங்களுக்காகவும் யோபு கடவுளை துதித்தார் நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன் கடவுள் கொடுத்தார் கடவுள் எடுத்தார் கடவுளுக்கு நன்றி என்ற அவரது வார்த்தைகள் நமக்கு சவாலிடுகின்றன இவ்வுலகில் தான் பெற்றுக்கொண்ட எதுவுமே தன்னுடையதல்ல எல்லாமே கடவுள் அளித்ததுதான் என்று அவர் கூறிய அவருடைய வார்த்தைகள் அர்த்தம் நிறைந்தவை அதில் சிறிதும் பொய்யில்லை யோபு சொன்னது சரி என்று கடவுள் யோபு ஒன்று அதாவது அடுத்த வசனத்திலேயே சாட்சி பகன்றுவிட்டார் எல்லாவற்றிற்காகவும் கடவுள் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று ஒன்று தசலோனிக்கிற ஐந்து பதினெட்டு நமக்கு அறிவுரை கூறுகிறது கர்சனையோடு கூடிய வேண்டுதலினால் கடவுளுக்கு தெரியப்படுத்துங்கள் என்றும் பவுர் இதே கருத்தை தான் பிலிப்பிய நான்காம் அத்தியாயம் ஆறாவசனத்தில் வெளிப்படுத்துகிறார் இரண்டாவதாக யோபு கடவுளின் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்று கேட்கிறார் கடவுள் நம் வாழ்வில் அனுமதிக்கும் எதையும் அது நன்மையோ தீமையோ நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது அவை அனைத்துமே நமக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் உண்டல்லவா ரோமர் எட்டு இருபத்தி எட்டு அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகிற நமக்கு சகேலமும் எதுவுமே விதிவிலக்கல்ல சகேலமும் நன்மையாய் தோன்றுபோவை தீமையாய் தோன்றுபோவை எல்லாம் ஒட்டு சேர்ந்து நன்மைக்கு நடக்கும் எனவேதான் இப்பொழுது வாசித்த பகுதியிலே உள்ள திரோமர் எட்டாம் அத்தியாயத்திலே எந்த சக்தியும் கீழேயோ மேலேயோ சுற்றமோ எங்கிருக்கிற எந்த சக்தியும் அந்த தேவனுடைய அன்பிலிருந்து நம்ம பிரிக்க மாட்டாது என்ற நிச்சயம் நமக்கு கிடைக்கிறது மூன்றாவதாக யோபு சொன்ன வார்த்தை எனக்கு அறிவு புகட்டுங்கள் நான் எதிர் தவறினேனோ அதை எனக்கு கூறுங்கள் என்று தன்னுடைய வேதனைகளின் வழியாக செல்லும்போது கூட யோபு சொன்னது அவருடைய முதிர்ச்சியை சுட்டி காட்டுகிறது சில சமயங்களில் நம்மிடம் உள்ள குறைகளை திருத்த கடவுள் பாடுகளை அனுமதித்திருக்கலாம் ஆகவே அப்பாடுகளின் சமயத்தில் மெளனமாக இருந்து நாம் எதில் தவறினோமோ அதை தெரிந்து கொண்டு சரிப்படுத்த வேண்டும் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பாடுகளை அனு நோக்கத்தை நிறைவேற்ற அவரோடு நாம் ஒத்துழைப்பிற்கு ஏதுவாகும் நான்காவதாக கடந்த காலங்களில் கடவுள் தனக்கு செய்த நன்மைகளை யோபு நினைத்து பார்க்கிறார் தனது வேதனைகளின் நடுவிலே தன்னுடைய தகுதியின்மையை அவர் உணர்கிறார் இதுவரை கடவுள் மனிதனை ஒரு பொருட்டாக நினைத்து தினமும் அவனை விசாரித்ததை நினைக்கும் பொழுது கண்கள் கலங்கி கடவுளை நோக்கி மனிதனை நீர் ஒரு பொருட்டாக நினைப்பதற்கும் அவன் மேல் சிந்தை வைப்பதற்கும் காலைதோறும் அவனை விசாரிப்பதற்கு அவன் எம்மாத்திரம் என்று ஏழாம் அத்தியாயம் பதினேழாம் பதினெட்டாம் வசனங்களிலே அவர் கேட்கிறார் பிரியமானவர்களே நாம் சிறியரிலும் சிறியவர்கள் கடவுளோ உன்னதங்களிலும் உயர்ந்தவர் என்று நாம் உணர்ந்து கொள்வோம் டாக்டர் கிளிஃபோர்ட் குமார் அவர்கள் பாடிய ஒரு பாடலிலிருந்து ஒரு கவியை நான் வாசிக்கிறேன் தீயங்கும் என் உள்ளம் கண்டார் தயக்கம் என்ன என்றார் திகைக்கும் என் மனதில் திருவார்த்தை அருளி தந்தார் கிறிஸ்து இயேசுவுக்குள் இறைப்பற்றுடன் வாழ விரும்புவோர் அனைவரும் இன்னல் ஒருவர் ஆல் ஹூ டிசையர் இன் கிரைஸ்ட் ஜீசஸ்யூஷன் எங்க நல்ல ஆண்டுவரே எங்கள் முன்னால் இந்த நாளிலே இயேசுவுக்கு அடுத்து அதிகமாக மனதிலும் உடலிலும் பாடுபட்ட யோகுவை ஒரு சாட்சியாக ஒரு சவாலாக ஒரு ஊக்கம் தருகிற நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக எங்களுக்கு முன்னால் நிறுத்தியதற்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம் பாடுகளின் வழியாக போகும் பொழுது எல்லா வார்த்தைகளை அவர் கொட்டியிருக்கிறார் ஆண்டு தன்னை ஆராய்ந்து பார்க்கிறார் உம்மை துதிக்கிறார் தான் ஒன்றுமில்லை என்பதை உணர்கிறார் கர்த்தாவை இப்படிப்பட்ட ஆவியினால் இங்கே ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் எங்களிலே பாடுகள் இல்லாதவர் எவருமே கிடையாது ஆனால் பாடுகளின் போது நாங்கள் பேசுகிற வார்த்தைகளை குறித்து கவனமாக யோபுவின் பொறுமையிலிருந்து நாங்கள் எப்படி பேச வேண்டும் என்று நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே நன்மையோ தீமையோ ஏற்றமோ தாழ்வோ இரவோ பகலோ கண்ணீரோ கழிப்போ நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் நீரங்களை நேசிக்கிறேன் இந்த நேசத்தை விட்டு இந்த பாசத்தை விட்டு இந்த அன்பை விட்டு எந்த ஒரு சக்தியும் எந்த ஒரு நபரும் பிரிக்க முடியாது என்று நாங்கள் நிச்சயத்திருக்கிறோம் எங்களுடைய இறுதி மூச்சு வரை அந்த நிச்சயத்திலே நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி தாரம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமை